கோபனையினர் கோவனத்தோடு ஆடி மேல கட்டிருப்பார் பவல செய்ய வேணியர் மேல ஜடை பொன் வண்ணம் எவ்வண்ணும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ் சடை அது மாதிரி இருக்கும் அங்கு ஒரு சித்தராய் வருவார் அவருள் சித்தராக அப்படி வந்தாராம் வந்தோடு எந்த தெருவுக்கும் போல நேர திருப்புனம் இந்த பொன்னனையால் வீடு அதுக்கு பகுதிக வந்து பொன்னையால் மணி மாளிகை குருகி அன்றும் அந்த வந்து செய்வாரோடும் அணுகி வந்த நேரம் பதினொன்ற இந்த பதினொன்று மணிக்கு என்ன பண்ணுவா அடியோர்களுக்கு எல்லாம் சாப்பாடு போடுறது அந்த எல்லா அடியோரோடும் இவரும் சேர்ந்து வந்தார் எல்லா அடிவரும் உள்ள போனாங்க சாப்பிடுறாங்க இது வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்கு ஆடம் இந்த எப்பவும் அது கிட்ட சிறுத்தொண்டர் வீட்டுக்கு வந்தார் வந்த மனுஷன் தான் இப்ப இது வரைக்கும் தேடி விட்டு வரலன்னு சொன்ன அது ஐயா அவர் அப்படி போகும்போது இப்படி வராட்டம் சரி வந்தது வந்தீங்க ஊட்டில் இருக்கும் பெண்கள் ரெண்டும் கூப்பிடுதில்ல ஐயா வந்துருங்க இப்ப தான் போயிருக்காங்க வந்துடும் பெண்கள் இருக்கிறத நாங்கள் தனியாக வரமாட்டோம் என்ன அவரை நான் இருக்கிறதுக்கு வர சொல்லும் சிவசிவு இந்த நாடகம் இந்த மேடையில் எத்தனை நாள் இறைவா என்றுதான் இப்படி எல்லாம் செய்தானே பெருமாள் அதனால அது போல இது என்ன பண்ணுச்சுன்னா வந்தது நேராக பத்து அல்லது கொஞ்சம் முன்னே வந்துருக்கலாம் அந்த பதினொன்று மணிக்கு வந்து எல்லாரும் உள்ளவர் நுழைக்கிறாங்க அது மட்டும் தனியாக உட்காந்துருக்கு உள்ளே வந்தாங்க உள்ள சாப்பாடு போட்டாங்க போட்டு உடனே தோடியில் ஊற்றி பார்த்தா அம்மா நம்ம எல்லாரோடும் வந்தவில் ஒரே ஒரு சித்தர் மட்டும் அங்கே பாருங்க நல்ல புண்ணியமானா இருக்கார் அவர் பாருங்க சாப்பிட வரல அப்படியாடி நீ கூப்பிடப்படாது அழைச்சவங்க வரல நான் தானே போனேன் ஐயா எங்கள் பேர் நீங்கள் வந்தீங்க வந்து சாப்பிட்டா கூடாதா அப்படின்னு போய் கேட்குறா இல்லை அது வந்தது சாப்பிட்றதுக்கு அல்ல இதெல்லாம் மற்றவங்கலாம் சாப்பிட்றதுக்கு வந்தது ஆசீர்வதிக்கு வந்தது அது வந்த வேலை ஏதோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கு அல்லவா அதனால் பேசாமல் இருக்கு ம் போன உடனே அவர் அழைத்தாரலாம் அவர் என்ன பண்ணார்னா அவர் போன உடனே ஒரு ஒளியும் ஒளியும் காட்டினார் ஒளியும் ஒளியும் நேரம் ஆயிடுச்சுன்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது பரவாயில்ல நேரம் ஆகலை ஆயிடுச்சு அதனால பரவாயில்ல முத்தரா முகிழ்வானகை அல்கூலாயி முக்கணத்தரானவர் தமரலாம் அமுது செய்து அகன்றாரு எல்லாரும் சாப்பாடு போட்டாச்சு இந்த சித்தர் சித்தராய் ஒரு தம்பீரான் எப்படி இருக்கார் சிறுநகையினராய சிறுநகையினராய் எப்பவுமே அந்த மலர்ந்த முகம் அந்த சிறுநகையினரு அதுக்கு உங்களுக்கு வழங்கணுமா குமிழ் சிரிப்பும் உடனே அப்பர் சாமியில் ஒரே ஒரே வகுக்கிறார் ஓ சிறுநகைன்னு உனக்கு தெரியாதும் அதுக்கு வழங்கல சார் பரஞ்சோதி முனிவர் சிறுநகை இவருக்கு அவர் உரை அவருக்கு இவர் உரை அதனால சரிதான் ரெண்டுமே வழங்க மாட்டேங்குது நீங்க சொல்றீங்க இவருக்கு அவர் உரை அவருக்கு இவர் உரையா இருக்குன்னு குமிழ் சிரிப்பும்னாலும் விளங்கல சிறுநகையானு நுனி அப்படி தெரிஞ்ச இந்த பல் நுனி தெரியும் நீசம்பிய கேப்போம் அப்படிதான் போது களி தொகை ரொம்ப அருமையான வரி களித்தொகையில போனப்பூனை தோன்றாமை முருவல் கொண்டடைக்கித்தன் கண்ணினும் முகத்தினும் நகுபவள் ஏ இவ எப்படிப்பட்டவ தெரியுமாடா முள் நுனை தோன்றாமை பல்லனுடைய நுனி கூட அப்படி தோன்று பார்க்க முடியாது ஆனா மகிழ்ச்சியா இருப்பா எப்படிதான் தெரியுது முகத்தினும் வாயினால தான் சிரிப்போம் அவ கண்ணாலையும் முகத்தினாலையுமே சிரிப்பாடா அப்படின்னா அந்த மலந்த முகம் நல்ல கண்கள்லாம் பறந்து இருக்குது ஒரு கவலை இல்லாத முகமா தெரியும் ஆனா வாய்ப்புற முப்பத்தி ரெண்டு பல்லும் தெரியாது பல்லுதான் திரும்பி தோன்றாமல் முருவல் கொண்டடக்கி தன் கண்ணினும் முகத்தினும் நகல் நெய்தர்க்கடி அப்புறம் எங்கே வெள்ளி தெரியுமா சிறுநகையினராய் சங்கில உண்மையா படிச்ச அதான் இந்த சங்கம்னு வைக்கிறீங்களேப்பா பேரு பத்து பேர் நீளு தாவலேன்னு தமிழ்ச்சங்கம் பேர் வச்சு நீங்க இருக்கிற வைரமுத்தோடு திருமுறை மண்டலம் சொல்லுவோம் சங்கலைக்கியம் கொட்டியிருந்தாய் தராதளத்து அரிய இருக்கின்றார் என்றார் ஆனாம நம்ம இதுவரைக்கும் தினமும் எத்தனையோ அடியோர் வந்திருக்காங்க இது மாதிரி ஒரு அடியோரை பார்த்ததில்லம்மான்னு சொல்ல இந்த அம்மையே போய் வணங்கினால் உனக்கு நன்மை உண்டாகட்டும் என்று ஆசிர்வதித்தாராம் ஆசிர்வதித்துவிட்டு என்ன செய்கிறார் எஞ்சி எத்தவம் செய்தேன் இங்கேடு தருவதற்கு என்ன சித்தர் மேரியும் செல்வமும் நோக்கி முத்த வானகை அரும்பன் என்று அஞ்சலி முகழ்பே அப்படியே கீழே விழுந்து வணங்கினாலாம் வணங்கி அத்தர் நோக்கினார் அருட்கனால் அருள்வளைப்பட்டார் அப்படி வேற ஒன்றும் கையை அப்படி அப்படியே அந்த அபய கஷ்டம்னு பேரு அது எதற்கும் எல்லாம் நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு ஏதுவாக இருக்கிற அந்த அந்த கண்டு அப்படி தேசம் சிரிச்சாராம் கண்ணால பார்த்தாராம் அது என்ன என்ன சைண்டாம் என்ன சொல்லுது கண்ணால் பார்த்தாலே அந்த நோக்கினாலேயே தீட்சை நோக்கினாலேயே அதான் முதல் நிகழ்வு கண்ணப்ப நாயனார் தின்னனார் போன அப்படி இதோ மலை நானும் சொல்கிறார் இவர் பின்னே வருகிறார் இதோ நானன் பின்னே தின்னன் நானன் தின்னன் நானன் தின்னன் நானன் தின்னன் இதோ மலை மீது ஒலியும் ஒலிந்தான் சுவாமி அப்படிதான் பார்த்தார் அங்கனற்கருணை கூர்ந்த அருள் திரு நோக்கம் எய்தீ அதான் இவங்க என்ன பண்ணாங்க அருள் திருநோக்கம்னு பேரு தீட்சையில் இவங்க என்ன பண்ண சட்சு தீட்சைன்னு வைத்தான் சட்சு தீட்சை கண் தீட்சைன்னா தெரியுது கண்ணால் நோக்குகள்னா ஓரளவு சைவிதாந்தம் கொஞ்சம் நிறைய காலத்தில் கொஞ்சம் மயக்கத்துக்கு வந்த காரணமே இந்த வர சொருட்கள் நிறைய பெயர் அது எடுத்துகிட்டா அருமையாகவே இருக்குது அருள்திருநோக்கம் எய்தி அருமையாவான தமிழ் யார் தந்த தமிழ் சேகரார் தந்த தமிழ் தீட்சை அந்த அருள் திரு நோக்கம் எய்தி கண்ண அப்படியே அந்த குடிமித்தேவர்கள் அப்படியே திரு திருநோக்கத்தால பார்த்த உடனே இந்த திண்ணனார் என்னன்னார் அப்படியே ஆட்பட்டார் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டார் மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டார் பின்னை அவருடைய மலையும் கண்டார் பாடவேதெல்லாம் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானார் அப்படியாக இவளுக்கு அந்த அருள் திருநோக்கம் வந்துதான் அருடுக அடிகள் நீரடியே உய வேண்டிய பணி திருவுலத்தினு கிதைய ஐயா வாங்க அரியனுடைய இல்லத்திலிருந்து கொஞ்சம் உணவு கேட்டார் அவர் என்ன சொன்னார் அஞ்சலி செய்ய உன்னகையால் மையல் நோக்கியை நோக்கி மீன் நோக்கிதன் மணாலன் அவன் எப்படி வருவான் எப்போவுமே கூட அம்மாவோடு தான் வருவான் இன்றைக்கி தனியாக வந்திருக்கிறான் தனியாக வந்து சாப்பிட்டு போவானா சாப்பிட்டு போக மாட்டான் அப்படியா அப்படினால கச்சிருச்சு வீட்டில் வந்து சாப்பிடணுமா எல்லாம் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் என்று சொல்லிவிட்டு சாப்பிட போகலாம் வடியை நேர்விடியாய்ப் பெருவனப்பினை சிறிது உன் கொடியை நேரிட என இலைத்தனை என கொன் என எப்படி பார்த்துட்டு ஆமா நான் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும் ஒளியும் ஒளியில் காட்டலாம் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது அவர் வாயிலிருந்து ஒளி வரணும் உடனே இவ்வளப்பை விளை பற்றி வரணும் பார்த்தா இலைச்சு அப்படியே இருக்கிற விழப்பட உடனே அவர் பார்த்துடனே ஏமா என்ன மோஸ்ட்லியும் ஒரு மாதிரி இருக்குதே உடம்பு இழப்பா இருக்குது ஏம்மா இளைச்சி இருக்குதே என்று கேட்கிறாரு ஏன்னை அப்படி சொன்ன உடனே எல்லாம் அன்பு கொண்டு அன்பர்தம் பாட்டு வேலை இல்லை ஆமா எங்கள் நாயகர் திருவுரு காண்பதற்கு இதயம் தங்கு மாசையால் கரு உரிச்சமைத்தனும் ஐயா உங்களுடைய கிருபையினால் எங்களுக்கு என்ன குறை வரப்போது ஒரு குறையும் இல்லை அரியனுக்கு ஒரு சில நாளாக ஒரு எண்ணம் இங்கே இருக்கிற பூனநாதரை அப்படியே வீட்டில் இந்த பொன்னால் திருமேனி கண்டு வீட்டில் வழிபாடு செய்யணும்னு ஒரு பெரிய ஆசை அதுக்கு இந்த மெழுகெல்லாம் எடுத்து வச்சு அது மாதிரிலாம் திருவுருவெல்லாம் சமைத்துட்டேன் பொன்னால் செய்யணும் அரியனுக்கு இருக்கிற பொருளெல்லாம் வேறே தான் தவறான வழியில் போகலை அன்பருக்கே தான் செய்திருக்கிறேன் ஆனால் எனக்கு அரிய இடத்தில் பொருள் வளங்கில்லை அப்படின்னு உண்மையை சொன்னேன் அதான் இழைப்புன்னா இங்கு நாள்தோறும் என்கையில் வரும் பொருள் எல்லாம் உங்கள் பூசைக்கே அல்லதை என்றான் சொன்னாலாம் சொன்ன உடனே அதை கேட்டார் கேட்டவுடனே ஒரு அறம் என்ன அறம்னார் ஆமாவதான் செல்வம்லாம் எப்படி அப்படித்தான் இருக்கும் சொன்னார் முருந்து மூரலாய் செல்வம் மெய் இளமை நீர் முக்குள் இது தெரியாதம்மா மத பெய்து குளத்திலே அல்லது கணத்திலேயே தண்ணி இருக்கும்போது மழை பெஞ்சி நீர் குமிடி தோணுது எவ்வளவு நேரம் இருக்கும் ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருக்கும் பொக்கணும் போடும் அதுபோல நமக்கு வர்ற இளமையோ நமக்கு இருக்கிற செல்வமோ நமக்கு இருக்கிற உடம்போ எல்லாம் அப்படித்தான் ஒரு சாமிகள் நீரில் குமிழி இளமை தண்ணீரில் குமிழி தோண்டுவது போல தான் இளமை காலம்னா குமிழி தோண்ட எப்படி இருக்கும் பம்ன்னு தோண்டி அடாடா அருமையானதை அப்படி இருக்கும் நீர் குமிழின்னு பம் போக்குன்னு போடும் அது போல ஏறத்தாழ பதினஞ்சு டு இருபத்தஞ்சு அல்லது இருபத்தெட்டு வரையிலும் எப்படி இருக்கும்னாரு ஆடாடாடா அழகு பாடு கெருது பாடு நிறைய அடைய வெளி ஒழகி அருள்நாதர் அந்த நிறைய ஒரு ஒரு இது உடையில ஒன்று இது அந்த கல்லிகளை ஒன்று அடிக்கடி கண்ணாடி பய வச்சு அப்படி வச்சு வச்சு அழைச்சி அப்படி எல்லாம் இதெல்லாம் இது வரைக்கும் பதினூத்தெட்டு வேணா முப்பது இருக்கட்டும் அந்த குமிடி எப்படி போடு இளமை நெடுஞ்செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள் கலல்ல அளவது பாரு எப்படி வரும் அப்படி பெருசா பனமரம் எடுத்து தோணும் அப்படி வரும் மோதும் கரையில வந்து மோதணும் பொக்குனு போடும் அது போல செல்லும் வரும்போது வந்துகிட்டே இருக்கும் என்ன எழுத்தாகும் தண்ணீரை எழுதுனா சிவாயரம் எழுதுவோம் சரி பிரணவம் போடுவோம் அப்படி போட்டு ஆளாக அப்படி எடுத்து எழுது அந்த ஓம்னு போடும் இப்படி வளையும் நீ போடுறதுக்கு மீண்டும் வளைவு இங்க போனா முன்னே இருக்காது இங்க போனா அதுக்கு முன்னே இருக்காது நீரில் எழுத்தாகும் யாக்கை நாமரங்கால் என்னே வழுத்தாதது எம்பிரான் இப்படி இருக்கும்போது வச்சுக்கிட்டு நம்ம மாரதிக்கிறோமேப்பா செல்வம் பெருசு உடம்பு பெருசு இளமை பெருசுமே குரல் சுவாமிகள் நீதிநிலை விளக்கத்தில் முதல் பாட்டு இந்த நாட்டில் இந்த ஆன்மீகமும் அறஒழுக்கமும் இருக்கிற அந்த பேச்சே மறந்து போயிடுச்சு மறந்து போச்சு அதுவ கொடுமையினும் கொடுமை கொடுமைன்னு கொடுமை ஒழுக்கமே படிக்கலையே சின்ன பையங்க போதாமல் ஒரு நாள் இருக்கவேனா அப்படின்னா அது ஐசை தரா ஆலையும் தொழுவது சாலவும் நின்று ஐசை மாதாபிதா குரு தெய்வம் ஒன்றுமே இல்லையா எல்லாம் சுத்தம் இளமை காலத்திலும் இல்லை வளர்ச்சி காலத்திலும் இல்லை சரி நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறாங்கிறது இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருக்கும் நமக்கு மீதே ஒருவனடாளுங்க அப்படிங்கும்போது ஐயோ அப்படியாது நினைப்பான் அதான் இல்லைங்கிறோம் எது வச்சு வேலை அப்புறம் என்ன பச்சை சட்டம் ராஜத்துறை ஒழுங்கே போடுவோம் ஒழுங்கே போடுவோம் இல்லை ஒரு பக்கம் அற ஒழுக்கம் இன்னொரு பக்கம் ஆன்மீக ஒழுக்கம் இந்த ரெண்டும்மல்ல வேணும் மக்களுக்கு அண்மையில் இருக்கிற இலங்கையில வளர்க்குறாங்க சுவாமி இலங்கையில் வளர்க்குறாங்க டென்த்து படிச்சிருந்தால் அவனுக்கு சமயாச்சாரியா சந்தானாச்சாரியெல்லாம் தெரியுமே காத்துச்சோடி கொண்டவேந்தன் தெரியுமே அதனால தான் இந்த மாதிரி மந்திரங்கள் கூட சொல்கிறேன் ஒரு பக்கம் நல்ல அறநூல்களை பற்றி பேசணும் இந்நான் நாற்பது இனிமே நாற்பது நான் மணி கடுகிகை திரிகடுகும் பழமொழி நானூறு திருக்குறள் பதினொன்று கீழ்கணக்கு நூலில் ஒரு பத்து நூல் அப்படியே நீதி நூல்கள்ல அத்தனைய சகாரா பலைவனம் அப்படி ஆகிட்டுது அப்படி நூல் இருக்குன்னே தெரியாது முருகா முருகா நீ என்றைக்கு எப்படி எங்களை எல்லாம் காப்பியோ எங்கள் ட்ரெயின் எங்களை பற்றி கூட நாங்கள் நினைக்கல நாங்கள்லாம் முன்னே சொல்லியிருக்கிறேன் இந்த அறுபதான டிக்கெட் வாங்கிட்டு பிளார் படத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் ஆமாம் அறுபதானா என்னான்னு கேட்டால் நாங்கள்லாம் டிக்கெட்டு வாங்கிட்டோம் பிளேர் பார்த்து வந்துட்டோம் ஒன்றாம் நம்பரை முன்ன பின்ன வந்துகிட்டு இருக்குது ம் இன்னும் ஒரு ஐந்து ஆண்டு கடித்து வரும் என்று தோன்றுகிறது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் முன்னும் வரக்கூடும் அதில் இருக்கிறேன் எங்களை பற்றி பேச்சில்ல வளர்கிற சமுதாயம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே ஒரு நீதியும் தெரியலையே ஆன்மீகம் ஒன்றும் தெரியலையே எப்படி வளரும் எப்படி வாழும் அதை தான் ஒன்றுமே சத்தியமாக கவலை எங்களை பற்றி கூட கவலை இல்லை இன்னுமே என்ன ஆனாச்சு அந்தமனம் ஆபாட்டி சந்தமனம் போய்யா அப்படின்ட்டு போ அதை பற்றி தான் கவலை என்னமோ ஆண்டவன் தான் காட்டணும் அதனால் நீதி சொல்லணும் அதெல்லாம் தெரியவே விட்டுதான் என்ன பண்றது செல்வம் மூன்றுமே நீர்ல தோன்றுகிற குமனார் ரொம்ப அற்புதமா சொன்னார் நீரில் குமிழி இளமை நிறை செல்வம் நீரில் சுரட்டும் நெடுந்திரைகள் நீரில் எழுத்தாகும் யாக்கை நமரங்கால் என்னே வழுத்தாது என்கிறான் காஞ்சிபுரத்திலோட பேசணும்னு சொல்லியிருக்காங்க நான் தான் சொன்னேன் பேசுகிறது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு மணி நேரம் வந்து நல்ல நீதியின் உலை பற்றியும் ஒரு மணி நேரம் ஆன்மீக பற்றியும் பேசுவோம் ஐயா அப்படி பேசணும் இது நூலு பேசப்பட்ட மூச்சே பெரியதில்லையே தப்பி தவிர திருக்குள் இருக்குது இதில் தான் இந்த புண்ணியம் வாங்கலாம் பிடிச்சி என்னென்னமும் பண்ணி வச்சுருக்கிறான் நல்லவா என்னென்னமோ பண்ணி வச்சுருக்கிறான் இதெல்லாம் ஒரே இதெல்லாம் திருக்குள் இருக்கிறதா ஆ மக்கள் இப்படி எழுதி வச்சுருக்குது இதை வச்சு ஒரே இருக்குமே திருவிழா திருவுள்ள மேல எல்லாமே போயிட்டு என்னமோ ஆகண்டம் நிற்பாது என்று அறிந்தானே உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் நேரம் ஆகாம இருக்க வேணும் அல்லவா அதனால நேரமும் ஆகாது அல்லவா உனக்கு வேண்டியது கிடைச்சிடும் என்னென்ன இப்போ பொண்ணால் இந்த பூனைநாதரே செஞ்சு வைக்கணும் அவ்வளோதானே என்ன ஆமாங்க ரொம்ப நாளாக இருந்தார் நீங்கள் சாப்பிட்லையே பரவாயில்லம்மா எல்லாம் நம்ம சாப்பாடு தான் ஓகே நம்ம வீட்டில் ஏதாவது செம்பு வெம்பு பித்தளை ஈயங்கயன் கிடக்கா என்ன கொஞ்சம் இருக்கிறதுக்கு ஒரு மூட்டத்தில் வச்சுருக்கேன் அதெல்லாம் இங்கே கொண்டாந்து தள்ளுன்னு எல்லாம் உணாந்து வச்சுருந்தேன் கையில் இருந்தது எது அவ எது இருக்குது மந்திரம் ஆவது நீரு வானவர் மேலது நீரு கட்டி கொஞ்சம் அடியில் வச்சிருக்க பாருங்க அது தங்கத்தில் தங்கம் அதனால வச்சுட்டு வாங்கிட்டான் வாங்கி வைத்தான் நான் வைத்தால் பித்தாள் பல்கலன்களும் என்றாம் கொண்டு வந்தாரலாம் கொண்டு வந்து கொடுத்து வைத்தாரலாம் வைத்த உடனே நீட்டினை சிதறினர் உடனே அங்கிருந்து மங்கை பா திருவுரு கொள்கார் இத்தை நீரா எரிய எண் போனாம் ராத்திரி மட்டும் கொஞ்சோண்டு அப்படி கொஞ்ச நெருப்பு இதில் வச்சுன்னா போதும் நான் நாளை காலையில் அப்படி பார்த்தா அருமையான தங்கமா போடும் சரி கருதிட்டார் மங்கை பாகரை மடந்தையும் இங்கு நீர் வதிந்து கங்குள் வாயம் வாயமு காரிய முடித்து பொங்கு காரிறுள் புலரும் முன் போமேன ஐயா நீங்க யாரோ எந்த தெரியல அப்படி இருந்து இங்க வந்திருக்கீங்க நீங்கள் மணியை போடுது மூணு மூணு மூன்றை மூணு மற்றவங்கலாம் இப்போ அவங்கெல்லாம் பன்னெண்டு மணி தான் சாப்பிட்டு போயிட்டாங்க இது இவ்வளோ சொல்லிக்கொள்ளி எல்லாம் முடிக்கிறது மணி ரெண்டு ரெண்டு ஆயிருக்கு அரிய நிலத்தில் சாப்பிடணும் இரவு தங்கணும் காலையில் எழுந்துருள்ளலாம் இங்கே இருந்து என்று போய் வேண்டிக் கொண்டாலாம் அவர் என்ன செய்தார் பொங்கு காரியருள் போலரு முன் போமேன புகன்றால் இப்படியர் காலம் நீங்கள் போயிடலாம் நாலரை மணிக்கெல்லாம் அங்க ஏற்கனால் தானை பிரியார் இசையார் ஏன் அவர் இசையிலேன்னாரு அவர் யாரோட இருக்க வேண்டியவர் சக்தி பின்னமிலான் எங்கள் விரான் சைவசி தான் அந்த அருள் சக்தியோடு கொஞ்சம் கொஞ்சம் கூட பிரிஞ்சே இருக்குமான் பிரிஞ்சிருக்குமான் அப்படி அருள் சக்தியோடு இதுவரை நேரம் பிரிஞ்சதே அறியப்படி அவனுக்கு இவ ராத்திரி பூரா பிரிஞ்சிருக்குன்னு சொன்ன சிவ சிவசிவ அடியேன் வருகிறேன் இன்னொரு முறை வர்றேன் கூட்டர் சரி சிறந்த மாடனியில் மதுரையில் சித்தர் யாம் என்று மறைந்து போயினார் அப்படி போகும்போது எங்கே போறான்னு பார்த்துட்டே இருந்தார் இந்த ஊரில் மதுரை தான் இது ஆமானார் அங்கே இருக்கிற சித்தர்தான் அடியேன் அப்படின்னு சொன்னார் இங்கு மருதுரை சித்தரதான்னு சொன்ன உடனே மறைஞ்சு போனார் அப்போ பெருமான் தான் இது செய்தான் என்று அவன் அம்மைக்கு நல்லாக புரிந்தது உடனே மறைந்தவார்களில் அலம்பிட வெள்ளிமன்றாடி நிறைந்த பேரொழியாய் ஒரே நிறுத்தர் அறிந்தாள் மறைந்து போயினாய் என அயச்சியும் இப்படிப்பட்ட பெருமானி கண்டுகொண்டே இருந்து இருக்கலாம் நம்ம இன்னமும் நம்முடைய என்ன இலச்சியன்னு சொன்ன உடனே நம்முடைய வருத்தத்தை சொன்னோம் வருத்த உடனே அந்த வருத்தத்தை நீக்குவதற்குரிய உபாயம் சொன்னார் மறைந்து விட்டாரே என்று கூறி அவருக்கு அயற்சி இன்னொன்று என்னன்னு மனத்தில் நிறைந்த ஓர் பெரும் கவர்ச்சியை நீக்கினார் ஆனால் அவர் மனால நம்ம பெருமானி பொண்ணும் பொன்வண்ணமாக கண்டு பயன் பெருமக்கு ஒரு மகிழ்ச்சியும் அது கொண்டு கனிந்த மடலை கண்டிவீன் செய்ய மணி பொழுது மணி அஞ்சாய் எப்போ வழக்கம்போல் நாலு மணிக்கு எழுந்துச்சு குளிச்சு நீராடி சிவ பூஜை எல்லாம் பண்ணி எல்லாம் நெருந்து பண்ணார் சரியாக அந்த அருணன் இந்திரன் திசை தோன்றினன் இருள் போய் அகன்றது எல்லாம் திருவாசகமாகவே இருக்கணும் அருணன் இந்திரன் திசை தோன்றினன் சூரியன் அப்படி இருக்கிறது அகன்றது இருள் எல்லாம் பார்த்தா அந்த போய் நெருப்பு வச்சு அந்த இடத்தை வச்சு அப்படி புறம் போட்டிருந்தால அப்படியே தங்கமா இருக்கு அவ்வளோதான் எடுத்தால் உடனே அதை குறிக்கினால் மே செய்தா அப்படியே வடிவமா இருக்கு பெருமானுடைய மேனி பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி அருமையான பாட்டு தான் ஏர்மான் பெருமாள் பொன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனின் பொன் வண்ணமே மேனி போங்க அது போல கூட இல்லை அதுவே அப்படி ஒரு அருமையான மேனியா மாழவீடை உடையான் மேனி வனப்பினை நோக்கி ஒளியும் ஒளியும் அப்படி ஏதோ மேலே எப்படிப்பட்ட கூடும் பொன் வண்ணம் எவ்வண்ணம் மீனி பொலிந்திலங்கும் மின்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்ச்சை வெள்ளி குன்றம் தன் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் அல்லவா அந்த தாழ்விடை என் வண்ணம் பொன் பாட்டு இங்கே சேரமான் பெருமாள் நாயனார் ஒரு பெரிய கவிஞர் கவிஞர்ன்னு அவர் சேர அரசருங்கிறது மட்டுமல்ல நாலு பிரபந்தம் தான் பாடினார் நாலா மூணா மூன்று தான் பாடினார் ஒன்று பொன்னொன்ன தந்தாதி தில்லையில் இன்னொன்று திருவாரூர் உம்மணி கோவை திருவாரூரில் இன்னொன்று திருக்கயிலா ஞான விழா திருக்கயிலாயத்திலேயே பாடினார் மூணு மூணு தான் மூணு மூணு தான் அவர் பேரரசர் என்பதை நமக்கு தெரியுது ஒரு பெரு கவியர் என்பது இந்த மூன்று ஊறால் தெரியலாம் அழகா படம் வியப்பு வியப்பு திருவாசகத்தில் ஐம்பத்தொராது தலைப்பு என்ன திருவாசத்தில் ஐம்பத்தொரா தலைப்பு அச்சோப்பதிகம் எனக்கு அருளியவார் ஆர் பெருவச்சோவிய ஒவ்வொரு வாதலையும் சொல்ற சித்தமலம் அருவித்து சிவம் ஆக்கி என அத்தன் எனக்கு ஆர் பெருவாரோவி நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் படிக்க தெரியணும்னு அதை முன்னிரெண்டு அடி பார்த்தா நக்கல் பண்ற மாதிரி படிக்கணும் பின் ரெண்டு பேரையும் அப்படியே வியப்பா படிக்கணும் அதனால முத்தி நெறி அறியாதோடு முயல்வே நீ என்னுடைய நிலை நீ பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரு வண்ணம் என்னுடைய நிலை நீ பத்தி நெறியே அறிவித்து பழவினைகள் பாரு வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவர் ஆர் பெருவார் அச்சோவே அருவி அச்சோ மழ வீடை உறையான்மேனி வனப்பினை நோக்கி அப்படியே அந்த சடை முதல் திருவடி வரை அப்படியே பார்த்தேன் பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து என்ன காலம் அச்சோ அழகிய பிரானோ என்ன அள்ளி முத்தங்கொண்டு அன்பில் பழகிய பறனை ஆனா பறிவினால் பதிட்டை செய்து என்ன செய்துட்டா சின்ன பிள்ளைத்தனமா அப்படி பார்த்துட்டு அடார அடாரா அவர் என்ன பண்ணலான் என்ன பண்றதுன்னு தெரியல கெட்டாள் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாளி அந்த பாட்டு வந்தா நீங்க அருனையும் அன்றே நீத்தாள் வள்ளலார் சொன்ன ஒரு தந்திர சொல்ல வேண்டும் வெண்ணில தன்னை மறந்து என்ப அப்படி மறந்ததுனால அள்ளி முத்தம் கொண்டு அன்பில் பழகிய பரனை ஆனா பறிவினால் பதிட்டு செய்து நான் வீட்டிலேயே நிலைப்படுத்தி வைத்தாலாம் வைத்து தேர் நடாத்தி நித்தியப்படி வழிபாடு ஆண்டுக்கு ஒரு முறை பெருமான் வீதிவலாவர்கள் அப்படி இப்படி எல்லாம் சிறப்போடு செல்லாது வானம் வரைக்கு மேல் வானோருக்கு மீண்டு என்ற திருவள்ளுவர் சிறப்பு வழிபாடு இயல்பாக நிறைக்கிற நித்திய வழிபாடு வேண்டும் என்று சொன்னார் நாத்தியரா சிறப்பு வழிபாடும் வேண்டும் நித்தியமாக செய்கிற வழிபாடும் வேணும் வேணும்னா மழை பெய்யணும்பா இல்லைனா மழை பெய்ய போயிடுது இந்த ரெண்டு வழிபாடும் செய்து சின்னால் கடிந்த பின் வீடு பெற்றாள் கொஞ்ச நாளைக்கு பிறகு இறைவனுடைய ஆறாவது இன்பத்தை பெற்றாள் நையும் நுண்ணிடையினால் அந்நாயகன் கபோலத்திட்ட கையுயிர் கூறியும் சொன்ன செம்பன் காரணக்கு அதனால பெருமானுக்கு அவ்வப்பொழுது இப்படியே சில அடையாளங்கள் வரும் காஞ்சிபுரத்தில் ஒரு அடையாளம் வந்தது என்னது முளைக்குரியும் நகைக்குரியும் இப்ப இந்த அம்மாவினால என்ன வந்தது என்ன வந்தது முத்தம் புரி இன்னொரு இன்னொரு பெருமாட்டினால எல்லாம் பெருமாட்டியால்தான் இன்னொரு பெருமாட்டினால வாயில் தலையில எச்சி உழுந்தது யாரு ஒவ்வொரு பெருமாட்டியும் தான் அந்த பெருமான் கொண்ட அந்த அன்பினாலே அந்த வடிவெல்லாம் நீங்கி அந்த சின்னங்கள் எல்லாம் மாறி இப்பொழுது நாலாம் யுகத்துல சொக்கநாதர் அந்த சின்னங்கள் எல்லாம் இல்லாமல் அப்படியே முழுமையான பெருமையினை கொண்டு சொக்கநாதராய் அப்படி வீட்டுக்காராம் அதனால அதையே சொக்கநாதா என்று சொல்லி அருமையான சொக்கநாதன் விருப்பாடுவாரு நம்ம சாமிநாதன் இன்பத் தொட்டிடிலே ஆட்டி வளர் சொக்கநாதா என்று சொன்னார் பெருமானி இப்படி எல்லாம் என்ன பண்ண முன்னாரு தொட்டிடிலே ஆட்டி சொக்கநாதா எங்க உடம்புல பெற்ற அம்மாலாம் சின்ன காலத்துல தாளாட்டினாங்க இந்த ஆன்மாவை எதுமே தாளாட்டணும்னா நீ தான் தாளாட எப்படி தொட்டியில இன்ப தொட்டிரியிலே பெருமானி இப்படி எங்களை எல்லாம் என்ன பண்ண முன்னாரு இன்ப ஆட்டி வளர் சொக்கநாதா எங்க உடம்புல பெற்ற அம்மாலாம் சின்ன காலத்துல தாளாட்டினாங்க இந்த ஆன்மாவை எதுவுமே தாளாட்டணும்னா நீ தான் எப்படி தொட்டில இன்பத் தொட்டிலே ஆட்டி வளர் சொக்கனாதா அப்படி ஒரு காலம் நமக்கெல்லாம் வரும் இல்லைனா இதெல்லாம் படிக்க மாட்டோம் அதனால் இன்பத் தொட்டிலே ஆட்டி வளர்க்கும்படியாக நம்முடைய ஆன்மா ஒரு கால இறைவனை அடையும் அந்த மாதிரி அமைந்தது தான் இரசவாத படலம் என்பதை சொல்லி இவையெல்லாம் நாம் என்ன வேண்டும் மாதத்திற்கு ஒரு முறை இங்கிருக்கிற பெருமக்களோடு என்ன வேண்டும் என்று இப்படியோ இறைவனுடைய திருவுள்ளம் அது நம்முடைய தவத்திரு குருமூர்த்தியினுடைய வடிவாக நின்று நமக்கு அருள் பாலித்திருக்கிறது எனவே